ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆண்டு நியூசிலாந்து ஸ்டாண்டர்ட் டைம் எனப்படும் ஒரே சீரான நேரத்தை நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வடக்கு மற்றும் தெற்கு டகோட்டா முறையே ஐக்கிய அமெரிக்காவின் முப்பத்தி மற்றும் நாற்பதாவது மாநிலங்களாக இணைந்தன ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் போவர்கள் பிரிட்டிஷ் வசம் இருந்த லேடி ஸ்மித் பகுதியை நூற்றி நாட்கள் பிடித்து வைத்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிரிட்டனின் வெளிநாட்டு விவகாரங்களுக்கு பொறுப்பான செயலாளராக இருந்த ஆத்தர் ஃபெல்பர் வெளியிட்ட பிரகடனத்தில் யூதர்களுக்கு பாலஸ்தீனத்தில் ஒரு தேசிய தாயகம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை இங்கிலாந்து அரசு ஆதரிக்கிறது என குறிப்பிடப்பட்டிருந்தது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 இரண்டாயிரமாவது ஆண்டு பன்னாட்டு விண்வெளி நிலையத்திற்கு முதன் முதலாக விண்வெளி வீரர்கள் சென்றடைந்தனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜேம்ஸ் போக் அமெரிக்காவின் பதினோராவது அதிபர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மகேந்திரலால் சர்கார்க் இந்திய மருத்துவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு தா வே ராதாகிருட்டினன் தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு அருண் சோரி இந்திய அரசியல்வாதி பத்திரிகையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜோதி லட்சுமி தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஷாருக் கான் இந்திய நடிகர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மதுஸ்ரீ இந்திய திரைப்பட பின்னணி பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழக திரைப்பட நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி கோ சூரிய நாராயண சாஸ்திரிகள் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆ முத்து தம்பி பிள்ளை ஈழத்து தமிழ் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜார்ஜ் பெர்னாட்ஷா நோபல் பரிசு பெற்ற ஐரிஷ் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு ஏ பெரிய தம்பி பிள்ளை ஈழத்து தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பி தானுலிங்க நாடார் தமிழக அரசியல்வாதி